வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் வெள்ளியங்கிரியினோர் சார்பிலிய கந்த வெற்பின் நல்லூரு நகரம் தன்னில் நங்கையோடினிது நம்பி அம்புவியின போற்றும் வள்ளியை வதுவை செய்த மரபினை வழாது சொல்வா அயன் படைத்திடுமண்டத்து காவியாய் பயன் படைத்த பழம்பதி என்பரால் நயன் படைத்திடு நற்றொண்டை நாட்டினுள் வியன் படைத்து விளங்கு ஆய தொல்லை அணிநகர் ஞாங்கரின் மீயுயர்ந்ததோர் வெற்பு நிற்கின்றதால் பாய தென்கடல் பாரள விட்டிடு மாயவன் தன் வடிவென நீண்டதே அறவும் திங்களும் மாறுமெல்லாரமும் குறவும் கொன்றையும் கூவிளமும் இசை விரவும் தன்மையும் வெற்பு விண்ணோரெலாம் பரவும் கண்ணுதற்பண்ணவன் போன்றதால் வாலிதாகிய வாலிதாகியவானுவித்திரள் நீல நீலமேக நிறையொடு தாழ்தலில் தோலு நூலு துயல் வருமார்புடை நாலு மாமுகன் போலும் குமரவேல் குமரவேள் குரமங்கையொடிவிடை அமருமாலது காண்பனென்றாசையால் தமரவானதி ஆசையால் தமர நிமிகின்றது நேல்கிரி அன்னதே கள்ளிரைத் திடுப்பூந்தண்டார் கடம்பணி காளை பன்னாட் பிள்ளை மைத்தொழின் மேற்கொண்டு பெற்றுடன் ஒழுகும் வண்ணம் வள்ளியை தன் பால் வைத்து வள்ளி வெற்பென்னு நாமம் உள்ள மேன்மை உரைத்திடும் அளவிற்றாமோ செய்யன் குன்றிவித்தும் சீர்த்திகள் கழை வீழ்முத்தும் பையரவினங்கள் ஈன்ற பருமணித் தொகையும் ஈண்டி செய்யமதெங்கும் சேர்தல் தாரகாகணங்களெல்லாம் வெய்யவன் அழற்காற்றாது வீழ்ந்தன விளங்குகின்ற காணொரு தளவம் பூத்த காட்சியால் தூநகை முத்தமீன்ற தோற்றத்தால் பொதும்பர் தன்னில் தேனமர் தொடையல் தூங்கும் செய்கையார் சிலம்பின் சாரன் மீனமும் மதியும் பூத்த விண்ணன விளங்கிற்று அம்மா கூட்டளி முரலும் நீலக் குண்டு நீர் சுனைகள் யாண்டும் காட்டிய பிரங்கள் யாரும் காணுணா வள்ளல் ஈண்டே வேட்டுவர் சிறுமிக்காக புதல் காண்பனென்னா நாட்டமை முழுகும் பெற்று நண்ணிய போலாம் விண்ணுயர் பிரங்கள் மீது விரிகின்ற சுனைகள் மிக்கு துண்ணன விளங்கும் பெற்றி சூரியன் காண, மன்னனும் மடந்தை ஆங்கோர் மதலையில் வரம்ப கண்ணடி நிறைத்து வைத்த காட்சி போன்றிருந்த மாதோ கொள்ளின கணியின் கொம்பர் உலவியே அசோகில் பாவி வெள்ளிலிற்பாய்ந்து மந்திவியன் கடுவுரைப்பமீழ்வ வள்ளியர் இடத்து சென்றோர் மாணவப் பொள்ளன இறப்பான் புக்குப் புலம்பொடு மீண்டவா போல் தொகையுறு புலைச் செங்காந்தல் தொடுப்பெடுத்தமரும் சூழ்விற் சிகையுரு தொகை மஞ்சை செறிந்துலாவுற்ற தன்மை அகையுறு கழை கொன்றுண்டவாரழல் சிதற ஆங்கே புகையுறுகின்ற தன்மை போலவே பொலிந்ததம்மா கண்டு தம் கேளிற் தம் கை கொடு புல்லி இல்லம் கொண்டு செல்பான்மை உன்னி விலக்குறு கொள்கை தென்ன விண் தொடர் செலவிற்றாகும் வெஞ்சுடக் கதிரை வெப்பில் தண்டலைக்கணியின் கொம்பால் தழியிக் கொடுதடுக்களு நிறையழிகடமால் யானை நெடுவரை சிகரம் பாய்ந்து விரலொடு முழங்கா அங்கோர் விடரலை மடங்கள் கேளா கருவுல் சினத்தினார்க்கும் கம்பலைக் கனகன் எற்றும் தறியிட இருந்த சீயத்தழங்குரல் என்னாமால் பறையடிப்பதனார் சேனில் பயன் பிரிப்பார் போல் மாறாய் அரையடிப்பாந்தளார்ப அகலிருவிசும்பேர்ப்ப கரையடித் தொகுதியார்ப கடுந்திரல் அரிமானார்ப சிறையடி கொண்டு சிம்புளார்த்திடத்திங்கள் செல்லும் இன்ன பல்வளமை சான்ற கிரிதனில் இயனர் ஈண்டி மன்னியதாங்கோர் சீரூர்வதனமாருடைய வள்ளல் பின்னரே தன் பால் மேவப் பெருந்தவன் தன்னை யாற்றி பொன்னகர் இருந்தவா போல் புன்மையற்றிருந்ததம் மாயதோற் குறிச்சி தன்னில் அமர்த்தரும் கிராதற்கெல்லாம் நாயகன் முகம் பூண்டுள்ளோன் நாம வேல் நம்பியன்போன் மாயிருந்தவமுன் செய்தோன் மைந்தர்கள் சிலரை தந்து மகற்பேருண்ணி தெய்வதம் பராவியுற்ற அவ்வரை மறுங்கு தன்னில்லை புலன் ஒருங்கு செல்ல செவ்விதின் நடாத்தும் தொன்மை சிவமுனிய என்னும் மேலோன் எவ்வவர் தமக்கும் எய்தாயீசனை உளத்துட கொண்டு சைவநல் விரதம் பூண்டு தவம் புரிந்திருத்தலுற்றான் சிறப்பு பெரிய பைங்க சிறிதலைச் சிலைக்கும் புல்வாய் நெறிப்பொடு நிமிர்வுற்றான் என்ற நெடுஞ்சவிக்குரிய தோகை பொறிப்படு புனித யாக்கை புன்மயிற்குழப்பு மெங்கால் மறிப்பிணை ஒன்று கண்டோர் மருள வந்துலா விற்றங்கண் போர்தொழில் கடந்த வைவேற் புங்கவன் அருளால் வந்த தீர்த்திடு நவ்விதன்னை சிவமுனியும் தூயோன் பார்த்தலும் இளமை செவ்வி படைத்திடும் பிறனில் கண்ட தூர்த்தனின் மையல் எய்தி காமத்தால் சுழலுற்ற ஏமத்தின் வடிவம் சான்ற இளங்கிழில் பிணையின் மாட்டே காமத்தின் வேட்கை வைத்து கவலையாய் அவலமெய்தி மாமத்தம் மாமத்தம்ளே புக்கென்ன மனக்கருத்துடைந்து வேறாய் ஊமத்தம் பயன் துய்த்தாற் போல் உன்மத்தனாகி உற்றான் படவரவனைய அல்குல் பைந்தொடி நல்லா தம்பார் கடவுளற் புணர்ச்சி என்ன காட்சியின் இன்பம் துய்த்து விடலருமாறுவ நீங்கி வைணர்வை இதப்பெற்று திடமுடுமுந்து போல சிவமுனி இருந்து நூற்றான் மற்றவன் காட்சி தன்னால் நவ்விப்பால் கருப்பஞ்சேர திட்டன அறிதல் தேற்றி செங்கண்மால் உதவும் பாவை மற்றதன் இடத்தில் புக்காள் வரை பகவெறிந்தவை வேர் கொற்றவன் முன்னம் சொற்ற குறி வழிப்படரும் நீராள் மானிடத்தின் வருமைந்தன் முந்துனி மானிடத்தின் வருகின்ற வாய்மையான் மானிடத்தின் வயி நடைந்தாள் மறு மானிடத்தின் மானாகும் அம்மான் மகள் அனைய காலையில்லாய நீங்கியே புனித நவ்வி புனமிங் கணுமுலாய் சுனையின் நீருண்டோர் சூழலின் வைகியே இனிய மால்வரை ஏறி நடந்ததே நடந்த நவ்வி நலத்தகு வெற்பினில் இடந்தொருஞ்செறியே நற்புனமெலாம் கடந்து போயது காவல் கொள்வேட்டுவர் மடந்தை மார்கள் வரி விழி என்னவே பிள்ளை ஏற்று பிணாயையின் சேரியின் உள்ள மாதர் உளித்தலை கோல் கொடு வள்ளி கீழ்ப்புகுமா முதல் ஒவ்வியே பொல்லல் செய்திடுப்புலம் புக்கதே தோன்றலுக்கு துணைவியை தொல் பிணை தான் தரித்து தளர்ந்து தளர்ந்து போய் மான்றரற்றி உயிர் வயிறு நொந்தின் வள்ளி குழியிட்டதால் குழை குறுந்தொடி கோல் வளையே முதல் பழைய பூண்கள் பலவுடன் தாங்குற தழை புனைந்து தனதுணர்வின்றியே உழைவயின் வந்து உதித்தனள் ஒப்பிலாள் கோத்தொடி கை குழவியை நோக்கியே ஈற்று மாண்பிணை எம்மினத்தன்றிது வேற்றொரு கொடுமேவிய தீண்டனா ஆற்றவே மருண்டஞ்சி அகன்றதே அன்னை என ஈன்ற அரிண மருண்டோடிய பின் தன்னிணையில்லாத தலைவி தனித்த நளாய் கிண்ணறனல் யாழொலியோ கேடில் சீற்பாரதிதன் எண்ணிசையோ என்ற ஈர்க்க ஏங்கி அழுதிட்டனே அந்த வளவை இதனில்லாறி ரெண்டு மொயம்புடைய எந்த எருளுப்ப எயினர் குலக்கொற்றவனும் பைந்தொடி நல்லாளும் பரிசனங்கள் பாங்கெய்த செந்தினையின் பைங்கூள் செரி புனத்து புக்கனரே கொல்லை புகுந்த கொடிச்சியொடு காணவர் கோன் அல்லை நிகர் குழலால் அம்மன் குரல் கேளா எல்லை அதனில் எழுமொழி அங்கேதென்னா வல்லை இதனில் அவ்வரும் புனத்தில் வந்தனே வந்தான் முதலெடுத்த வள்ளி குழியில் வைகும் நந்தா விளக்கனையை நோக்கி இந்த சிலை நிலத்தில் இட்டான் எழுந்தோங்கி பாய்ந்தான் தெளித்தான் உவகைப்படுகலில் தோய்ந்தான் முறுவழித்தான் தோல் புடைத்தான் தொல் பிறப்பின் நான் தாமியற்று தவம் நன்றாம் கொல் என்று உரைத்தான் கொற்றக் கொடிச்சிக் குழவியை தன் கை வாங்கி மற்ற பொழுதில் வயாவும் வருத்தமுமாய் பெற்றுக்கொள்வாள் போல பேணிப் பெரிது கனதனத்தில் உற்றுக்கனதனத்தில் ஊரும் அமிர்தோட்டினால் வென்றி சிலையெடுத்து மேலைப் புனமகன்று குன்றக் குறவன் குதலை வாய்க்கொம்பினுடன் மன்றை விதனை வல்லை கொடு சீரூரில் சென்ற கணத்தில் சிறு குடிலில் புக்கனே அண்டர் ரமுதம் மனைய மகட்பெற்றிடலான் மண்டு பெருமகிழ்வாய் மாத்தாட்கொழு விடையை கெண்டியொரு தன் கிளையோடி நிதருந்தி தொண்டக மதார்பக்குறவை முறை தூங்குவித்தான் கால எதற்பின் செலுத்தி வாலரிசி மஞ்சள் மலர் சிந்தி மறி அறுத்து கோல நெடுவேற்குமரன் விழா கொண்டாடி வேலனை முற்கொண்டு வெறியாட்டு நேர்வித்தான் இன்ன பலவும் இயற்றியிருங்க குரவர் மன்னன் மனை வீவட மீந்தனை அனையாள் கன்னி மடமகக் காப்பிட்டுக் காணமயிற் பொன்னன் சிறைப்படுத்த பூந்தொட்டில் ஏற்றினளே நாத்தளர்ந்து சோர்ந்து நடுக்க முற்றுப்பற்கழன்று முத்துணரை முதிர்ந்த மூதாளர் வந்தீண்டி பாத்திப்படுவள்ளிப்படுகியில் வந்திடலால் வாய்த்த இவள் நாமம் வள்ளி எனக் கூறினரே இவள் நாமம் வள்ளி என கூறினரே தம் மரபிலுள்ள தமராகிய முதுவர் இம்முறையால் ஆராய்ந்து இயற்பேர் புனைந்துரைப்ப கொடிச்சு எடுக்குறவர்கம் மகள் என்று அன்பால் வளர்த்தனே முல்லை புறவ முதல்வன் திருமடந்தை கொல்லை குறிஞ்சி குரவன் மகளாகி சில்லை புன்கூரை சிறு குடிலில் சேர்ந்த நலால் தொல்லை தனித்தந்தை தோன்றி அமர் உற்றது போல் மூவா முகுந்தன் முதநாட்பெருமமுதை தேவாதி தேவன் திருமைந்தன் தேவிதனை மாவாழ் சுரத்தில் தம் மாமகளா போற்றுகையால் ஆவா குரவர் தவமாரளக்க வல்லாரே பொற்றொட்டில் விட்டு புவியின் விசை தவழக் கற்றுத்தளர் நடையும் காட்டி கணிநீழல் முற்றத்திடை உலவி முறத்தின் மணி கொழித்து சிற்றில் புனைந்து சிறு சோரட்டாடினே முந்தை உணர்வு முழுதுமின்றி இம்முறையால் புந்தி மகிழ் வண்டல் புரிந்து வளர் செவ்விக்கண் எந்தை புயம் புல்லுவதற்கிப்பருவம் ஏற்குமென பைந்தொடியெனுக்கிய ஆண்டு பன்னிரண்டு சென்றனவே ஆன பருவம் அம்மனையில் கோும் ஒருதங் குலத்தின் முறை நோக்கி மானின் வயிற்றுதித்தவள் இதனைப் பைம்புனத்தில் ஏனல் விளையுள் இனிதழிக்க வைத்தனரே காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியைக் கொணர்ந்து கூட்டிலிருளோட்டக் குறுகுய்த்தவாரன்றோ தீட்டு சுடர் வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார்புனம் காப்ப வைத்ததுவே சுத்த சுத்தெழு சுடர் கொழுவி பன்மணியின் பத்தி குயின்றிட்ட பழுப்பேணியிற்பாதம் வைத்து தேரி மகடு உத்தினை புனத்தில் எத்தி செய்யும் காணும் இதனத்திருந்த நளே கிள்ளையொடு கே கயமே அன்றி பிற நிலத்தில் உள்ள பறவை ஒரு சார்பிலங்கினொடும் வள்ளிமலைப்புனத்தில் வந்துட்டனமாவும் புள்ளுமயங்கள் பொருள் நோற்றுணிவன்றோ கட்டுவரிவில் கருங்குறவர் கைத்தொழிலால் இட்ட இதனத்திருந்தம் பெருமாட்டி தட்டை குளிர்தழலை தாங்கி தினைப்புனத்தை கிட்டலுறாவண்ணம் கிளிமுதற் புள்ளோட்டினே யானவையும் இரலை மறைமான் பிறவும் கொய்யாத ஏனற்குரல் கவர்ந்து கொள்ளாமல் மையார் விழியாள் மணிக்கற்கவனிட்டு கையாலெடுத்துக் கடிதோச்சி வீசினளே பூவை காள் செங்கட்புறவங்க ஆலோலம் தூவி மாமஞ்சை காள் சொற்கிளிகால் ஆலோலம் கூவல் குயிலங்காளோலம் சேவல் காளாலோலம் என்றாள் திருந்திழையாள் இந்த முறையில் இவள் புனம் காப்ப அந்தவளவில் அவளுக்கு கருள் புரிய கந்தவரை நீங்கிக் கதிர்வேலவன் தனியே வந்து தனிகை மலையிடத்து வைகினதே சூரல் பம்பிய தணிகை மால்வரைதனில் சுடர்வேல் வீரன் வீட்டிருந்திடுதலும் வேலை எங்கதனில் வாரியும் படித்துந்தியும் வரிசையால் உருள் சீரியாழ்வல்ல நாரதன் புவிதனில் சேந்தாகிய வள்ளி மால்வரைதனில் வந்து விளையுளாகிய தினைப்புனம் போற்றி வீட்டிருந்த புலினற்பையைக் கண்டு கைதொழுது புந்தியினில் அளவிலாததோர் அற்புதத்துடன் இவை அறைவான் அன்மையாகி இங்கிருப்பவர் பேரழகனை தும் உன்னியான் புனைந்துரைக்கினும் உலவுமோவுலவா என்னையாளுடைய அருமுகன் துணைவியாயிருப்ப முன்னர் மாதவம் புரிந்தவர் இவரென மொழிந்தான் கார்த்தனை புனங்காவற்கை பார்த்து மற்றவை பகர்ந்து போற்றிப் போய் மூர்த்தம் ஒன்றினில் மூன்று பூ மலர்த்தி திகை சுனை சிகரம் நன்னினான் தணிகையங்கிரிதன்னில் வைகிய இணையில் கந்தனை எய்தி அன்னவன் துணைமென் சீரடி தொழுது பன்முறை பணிதல் செய்தி இவை பகர்தல் மேயினான் மோனனற்றவ முனிவன் தன் மகள் மானின் உற்றுளால் வள்ளி வெப்பினவக்குலக்கன்னியாகியேயே நை புறந்தேயினாள் ஐயனே அவள் ஆகம் நல்லெழில் செய்ய பங்கைய திருவிற்கும் இலை பொய்யதன்றிது போந்து காண்டினி கையனேன் இவன் கண்டு வந்தனன் தாயதாகு தாயதாகுமத்தையல் முன்னரே மாயவன் மற்றுன் மற்றும் மொயம்பினை தோய நோற்றனள் சொற்ற எல்லையில் போயவட்கருள் புரிதியால் என்றான் என்ற வேலையில் எஹ்ஹவேலினான் நன்று நன்றிது நபையில் காட்சியோய் சென்றி நீ என செப்பித் தூண்டியே கன்று காம நோய்க் கவலையுள் வைத்தா எும் சிலை எயினர் மாதராள் உய்யுமாறு தன் உருவம் நீ திழி செய்ய பேரருள் செய்து சேவகன் மையல் மானுட வடிவம் தாங்கினான் காலில் கட்டிய கழலன் கச்சினன் மாலை தோளினன் வரிவில் வாழியன் நீலக்குஞ்சியன் நடிகன் வெட்டுவ கோலத்தை கொடுகுமரன் தோன்றின குமரன் தோன்றினான் கில்லை அன்னதோர் கிளவி மங்கை மாட்டுள்ள மோகந்தன் உள்ள கந்தனை தள்ளையம்பிரான் தணிகை வெற்பொரியே வள்ளியங்கிரிவையின் வந்தான் மண்டலம் புகழும் தொல்சீர் வள்ளியம் சிலம்பின் மேல் போய் பிண்டியன் திணையின் பைங்கூள் பெரும் புனத்திரைவி தன்னை கண்டனன் குமரன் அம்மா கருதிய எல்லை தன்னில் பண்டொரு புடையில் வைத்த பொருள் கிடைத்த வா போ கூமஞ்சார் மின் கொல் என்ன பொறுப்பினில் ஏனல் காக்கும் காமஞ்சால் இளமையாளை கடம்ப மக்காளை நோக்கி தூமஞ்சால் விறகச் செந்தி சுட்டிடச் சோர்ந்து வெம்பி ஏமஞ்சால்கின்ற நெஞ்சன் இதனினு கணியன் சென்றான் நான் தகமனைய முன்கண் நங்கை கேள்ஞம் தன்னில் இறைவியாயிருக்கும் நின்னை பூந்தினை காக்க வைத்து போயினார் புளினரானோர்க்கு ஆய்திடுமுணர்ச்சி ஒன்றும் அயன் படைத்திலன் கொல் என்றான் வாரிரும் கூந்தல் நல்லாய் மதிதளர்வேனு குன்றன் பேரினை உரைத்தி பேரினைறையாயின் ஊரினை உரைத்தீ ஊரும் உரைத்திட முடியாதென்னில் சீரியனின் சீரூர்க்குச் செல்வழி உரைத்தீ என்றான் மொழியொன்று புகழாயின் முருகலும் புரியாயின் விழியொன்று நோக்காயாயின் விரகமிக்குழல்வேன் உயும் வழியொன்று காட்டாயின் மனமும் சற்றுருகாயின் பழியொன்று நின் பார்ச் சூழும் பராமுகம் தவிர்தி என்றான் உலைப்படுமெழுகதென்ன உருகியே ஒருத்தி காதல் வலைப்படுகின்றான் போல வருந்தியே இறங்க நின்றான் கலைப்படுமதியுத்தேள் கலங்கலம் புனலில் தோன்றி அலைப்படுதன்னை தன்றோ அருமுகன் ஆடல் எல்லாம் செய்யவன் குமரி முன்னன் திருநெடுங்குமரன் நின்று மையலின் மிகுதி காட்டி மற்றிவை பகரும் எல்லை எய்யுடன் உளியம் வேழம் எரிதர விரலையூத ஒய்யன எயினர் சூழ ஒரு தனித்தாதை வந்தான் ஆங்கது காலை தன்னின் அடிமுதல் மறைகளாக நடுவன் எல்லாம் உயர் சிவ நூலதாக பாங்க மவடுமுற்றும் பல்கலையாகத்தானோர் வேங்கையின் உருவமாகி வேல் படை வீரன் நின்றான் காணவர் முதல்வன் அங்கே கதுமென வந்து தங்கள் மாணினி தன்னை கண்டு வள்ளியங் கிழங்கு மாவும் தேனொடு கடமான் பாலும் திற்றிகள் பிறவு நல்கி ஏனலம் புனத்தில் நின்ற யானர் வேங்கையினை கண்டான் ஆங்கவனாய் நின்ற அடுதொழில் மரபரானோர் வேங்கையின் நிலைமை நோக்கி விம்மித நீராகி ஈங்கிது முன்னுற்றன்றால் இத்துணை புகுந்தவாற்றால் தீங்கு வந்திடுதல் திண்ணம் என்ற நர்விகுளித்தீயார் எரித்தரு கதிரை மாற்றும் இரு நிழல் கணியை இன்னே முறித்திடுவீர்களென்பார் முதலொடுவீழ சூழ பறித்திடுவீர்களென்பார் பராறையைக் கணிச்சி தன்னால் தரித்திடுவீர்களென்பார் தாழ்கலீர் சற்றுமென்பார் இங்கிவை உரைக்கும் தீயோர் யாரையும் விளக்கி மன்னன் நங்கை தன்பதனம் பாரா நருமலர் வேங்கையொன்று செங்குரல் ஏனற் பைங்கூழ் செறிதரு புனத்தின் மாடே தங்கியதென்னை கொல்லோ சாற்றுதி சரதம் என்றான் என்ற தந்தையாங்குரைத்தல் கேளா தையலும் வெறுவி ஈது வாந்தவாருணர்கிலேன் யான் மாயம் போல் தோன்றிற்றையா முந்தை நாள் இல்லாதொன்று புதுவதாய் முளைத்ததென்னா சிந்த மேல் நடுக்கமைதி இருந்தனன் செயலிதென்றாள் என்றிவை சொற்ற பின் ஏந்திழை அஞ்சேல் நன்றிவன் வைகுதினான் மலர் வேங்கை இன்றுணையாயிவன் எய்திய தென்னா குன்றுவன் வேடற் குழா தொடு போனா போனது கண்டு வேங்கை புனத்திடைவேங்கையானதொரு தன்மையை ஐயன் அகன்று காணவர் தம் மகள் காண்பகை தொல்லை மானுடனல் வடிவம் கொடு நின்றான் தொல்லையின் உருக்கொடு தோன்றி நின்றவேள் எல்லையில் மையலுற்றிறங்குவானென அல்லிவர் கூந்தலால் அருகு நிற்புரியே நல்லருளாலிவை நவிரல் மேயினான் ென வளர்முலை குறவர் பாவையே ஈங்குனை அடைந்தனன் எனக்கு நின்னிறு பூங்கழல் அல்லது புகல் ஒன்றில்லையால் நீங்களன் நீங்களன் நின்னை என்றுமே மாவியல் கருங்கணாய் மற்ற நின்றனை பாவியன் நீங்கியே படரவல்லனோ ஆவியை அகன்று மெய்யறிவு கொண்டெழி போவது கொல்லிது புகழ மைதிகள் கருங்கனின் வலைப்பட்டேர்க்கருள் செய்திடலன்றியே சிறை கணித்தனை உய்திரம்பரனக்குளகொல் ஈண்டு நின் கைதனில் இவ்வுயிர் காத்துக் கோடியா ஓடிவர் நெடுவரைக் குறவர் மாது நீ ஆடிய சுனையதாயணியும் சாந்தமாய் சூடிய மலர்களாய்த் தோயப் பெற்றிலேன் வாடினன் இனிச்சையும் வண்ணம் யாவதே புல்லிது புல்லிது புனத்தைக் காத்திடல் வெள்ளியல் வருதியால் விண்ணின் பால் வரும் வல்லியர் யாவரும் வணங்கி வாழ்த்திட தொல்லியல் வளாவளம் துய்ப்ப நல்குவேன் என்று இவை பல பலை இசைத்து நிற்றலும் குன்றுவர் மடக்கொடி குமரன் சிந்தையில் ஒன்றிய கருத்தினை உற்று நோக்கியே நன்றிவர் திறமென நாணி இழிக்குலமாகிய எயினர் பாவை நான் முழுதுலகருள் புரி முதல்வர் நீரனை தழுவுதல் உண்ணியே தாழ்ச்சி செப்புதல் பழியதுவேயலால் பான்மை தாகுமோ இலை முதிர் ஏனல் காத்திருக்கும் பேதையான் உலகருள் இறைவர் நீர் உளமயங்கியின் கலவியை விரும்புதல் கடனதன்றரோ புலியது பசியுரில் புல்லும் துய்க்குமோ புலியது பசியூரில் புல்லும் துய்க்குமோ என்றவை பலப்பலவும் ஏந்திழை அம்பா நின்ற பொழுதத்தில் அவள் நெஞ்சம் பெருக்கொள்ள வென்றிகெழு தொண்டகம் வியன் துடி எம்ப குன்றிரைவன் வேட்டுவர் குழாத்தினுடும் வந்தான் வந்தபடி கண்டு மடமாந் நடுநடுங்கி சிந்தை பெருவி கடவுள் செய்ய முக நோக்கி வேடுவர்கள் வெய்யர் இவன் இல்லா துயந்திடன் இணைந்து கடிதோடு இனி என்றாள் ஓடுமினி என்றவள் உரைத்த மொழி கேளா நீடுமகிழ் வெய்தியவன் நின்ற நாடு புகழ் செய்வனின் அற்ற பவிருத்த வேடம் அது கொண்டு வரும் வேடர் எதிர்ச்சென்றான் சென்று கிழவோன் குரவர் செம்மலதிர் நன்னி நின்று பறிவோடு திருநீருதனை நல்கி வன்றிரல் மிகு திடுக வாகை பெரிதாக இன்றியமையாத வளன் எய்திடுக என்றான் புதிய இணையன்பொடு புரிந்த குரவந்தன் பாதமலர்கை கொடு பணிந்து குரமன்னன் மேதகம் இவ்வெற்பினில் விருத்தரன வந்தீர் ஓதிடுதீர் வேண்டியதை ஒல்லைத்தனில் என்றான் ஆண் தொழிலின் மேதகையண்ணல் இது கேண்மோ நீண்ட தனி முப்பகல நெஞ்ச மருள் நீங்க ஈண்டு நும் வரை குமரி எய்தீனிதாட வேண்டி வருகின்ற நன்மெலிந்து கடிதென்றான் நற்றவன் மொழியைக் கேளா நன்றி நீர் நவின்ற தீர்த்தம் நிற்றலுமாடிய நேரிழைய தமியலாகி குற்றனள் அவளுக்கு எந்த ஒரு தனி துணையதாகி மற்றவன் இருத்து என்ன அழகிதாம் மன்னவென்றான் இணையதோற்பொழுதில் தந்தை ஏந்திழை தன் பாலேகி தினையொடு கிழங்கு மாவும் தீங்கனி பிறவும் நல்கி அணையவள் துணையதாக அருந்தவன் தன்னை வைத்து வனை கழல்யினரோடும் வல்லையின் மீண்டு போனான் போனது முதியோன் கண்டு புனை புனையிழை தன்னை நோக்கி நான் இனிச் செய்வதென் கொல் நலிவது பசினோய தேனொடு கனியும் மாவும் செங்கையிற் கொடுப்ப கொண்டு வேனிலும் முடுகிற்று நீர் விடாய் பெதுடையேன் என்றா செரும் மனைய மாற்றம் சேயிழைக் கிழத்தி கேளா இப்புற வரைக்குமப்பால் எழுவரைக் கடந்ததற்பின் உப்புறம் இருந்ததெந்தாய் ஒரு சுனையாங்கணேகி வெப்புரல் இன்றித் தென்னீர் மிசைந்து பின்வருதிரென்றாள் பூட்டுவார் சிலை கை வேடர் புலர்ந்து தென்னீர் வேட்டனன் விருத்தன் வெப்பில் வியனரி நெறி சிறிது தேரேன் தாட்டுனை வருந்து மென்று தாழ் திடாதொல்லை ஏகி காட்டு தீ சுனை நீர் என்றான் அறுமுகம் கரந்த கழ்வன் முருகனதுரையை அந்த மொய்குழல் வினவியெந்தாய் வருகென அழைத்து முன்போய் வரையெல்லாம் கடந்து சென்று விரை கமல் சுனை நீர் காட்ட வேணிலால் வெதும்பி நான் போல் பருகினன் பருகி பின்னர் இஷ்தொன்று பகர்தலுற்றான் ஆகத்தை வருத்துகின்றரும் பசி அவித்தாய் தென்னீர் தாகத்தை இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி மன்னோ மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல் வினையேன் கொண்ட மோகத்தை தணித்து முடிந்ததென் குறையது ஈரில் முதியோன் இறங்கி இரந்து குறை கூறி மதிமயங்கிக் கும்பிட்டு நின்றளவில் நாறுமலக் கூந்தல் நங்கை நகைத்துயிர்த்து சீரி நடுநடுங்கி இவ்வாறு செப்புகின்றாள் மேலாகிய தவத்தோர் வேடம் தனை பூண்டு இங்கு ஏலாதனவே நீர் யார் விழிக்கும் பாலாகித் தோன்றிப் பருகினாராவி ஆளால நீர்மைத்தோ ஐயர் இயற்கையதே கொய்தினைகள் காப்பேனை கோதிலாமாதீர் மெய் தழுவ உன்னி விளம்பாதன விளம்பி கை நிற்றல் கடன் அன்று காணவரி செய்கை தனையறியின் தீதாய் முடிந்திடுமே நத்துப்புரை முடியீர் நல்லுணர்வு சற்றுமிழீர் எத்துக்கு மூத்தீர் இழிகுலத்தேன் தன்னை வெகி பித்து கொண்டார்ப்போல் பிதற்று வீறி வேடர் கொத்துக்கெலாமோர் கொடும் பழியை செய்தீரே சேவலாய் வைகும் திணைப்புனத்திற்புள்ளினுடன் மாவலாம் கூடி வளர்ப்பை குரல் கவரும் நாவல் நீரும் நடந்தருளும் நான் முந்திப்போவனால் என்று புன இழையாள் போந்தனளே பொன்னே அணையாள் முன் போகும் திரல் நோக்கி என்னே இனிச் செய்வதென்றிரங்கி எம்பெருமான் தன்னேரில்லாத மரும் தந்தி முகத்தெந்தைதனை முன்னே வருவாய் முதல்வாய் என நினைந்தான் அந்த பொழுதில் அருமாமுகிறங்கி முந்திப்படர்கின்ற மொய்குழலால் முன்னாக தந்திக் கடவுள் தனிவாரணப் பொறுப்பு வந்துற்றதம்மா மறிகடலே போல் அவ்வேலையில் வள்ளி அச்சமொடுமீண்டு தவப் போய் வேடம் கொண்டு நின்ற புங்கவந்தன் பாலணுகி இவ்வேடம் காத்தருள்க எந்தை நீர் சொற்றபடி செய்வேன் என ஒருபால் சேர்ந்து தழி கொண்டனடே அன்னதொரு காலை அருமமுகக் கடவுள் முன்னொருசார் வந்து முதுகளிற்றின் கோடொற்ற பின்னொருசார் வந்து பிடியின் மறுப்பூன்ற ின்றான் ஏருள் வைரத் தூணே போல் கந்த முருகன் கடவுட்களிறுதனை வந்தனைகள் செய்து வழுத்தி நீ வந்திடலால் புந்தி மயல் தீர்ந்தேன் புனை இழையும் சேர்ந்த எந்தை பெருமான் பெருமான் எழுந்தருள்கீண்டென்றான் என்னும் அளவில் இனிதென்று யானை முகமுன் நிழவல் ஏகமுகமாருடைய பிரான் கன்னிதனையோர் கடிகாவினிற் கலந்து துன்னு கருணை செய்து தொல்லுருவம் காட்டினே முன் நான்கு தோளும் முகங்களோர் மூவிரண்டும் கொன்னார்வை வேலும் குலிசமுமேனை படையும் பொன்னார் மணிமயிலுமாகப் புனக்குறவர் மின்னாள் கண் காண வெளி நின்றனன் விரலோன் கூறார் நெடுவேல் குமரன் திருவுருவை பாரா வணங்கா பரவலுரா விம்மிதமும் சேரா நடுநடுங்கா செங்கை குவியாவியரா ஆராத காதலுரா அம்ம இது ஓதுகின்றாள் அனைய சுடர்வேலவரே இவ்வுருவம் முன்னே நீர் காட்டி முயங்காமல் இத்துணையும் கொன்னே கழித்தீர் கொடியேன் செய் குற்றமெலாம் இன்னே தனித்தே என ஆண்டு கொள்ளுமென்றாள் ம்மைதனில் உலகமுண்டோன் தன் மகள் நீ நம்மை அணையும் வகை நற்றவம் செய்தாயதனால் இம்மை தனில் உன்னை எய்தினோம் என்றெங்கள் அம்மை தனைத் தழுவி ஐயன் அருள் புரிந்தான் எங்கள் முதல்வன் இறைவிதனை நோக்கி உங்கள் புனன் தன்னில் உறைந்திடமுன்னே குதியால் மங்கை நல்லாயாமும் வருவோம் என உரைப்ப அங்கண் விடை கொண்டடி பணிந்து போயினே பாங்கிய சிலை நுதல்வள்ளி என்பவள் பூங்குரல் ஏ நலம் புனத்திளேகியே ஆங்கனம் இருத்தலும் அயற்புனத்தமர்ப்பாங்கி வந்தடிமுறை பணிந்து நன்னினாள் நாற்றமும் தோற்றமும் நவிலொழுக்கமும் மாற்றமும் செய்கையும் மனமும் மற்றதும் வேற்றுமையாதலும் விளைவு நோக்கியே தேற்ற மொடு இகுளையங்கிணைய செப்பு வாழ் இப்பு நம்மதரையங் ஏகினை செப்புதினி எனத் தெரிவை நானுரா அப்புறமென் சுனையாடப் போந்தனன் வெப்புறும் வே நிலால் மெலிந்தியான் என்றாள் மைவிழி சிவப்பவும் வாய் வெளுப்பவும் மெய்வியர் வடையவும் நகிலம் விம்மவும் கைவளை நிகிழவும் காட்டும் தண்சுனை எவ்விடை இருந்துளது எம்புவா என்றாள் சொற்றிடும் இகுளையைச் சுளித்து நோக்கிய உற்றிடு துணையதா உனையுட்கொண்டியான் மற்ற இவன் இருந்தனன் வந்தெனக்குமோர் குற்ற மதுரைத்தனை கொடியை நீ என்றாள் பாங்கியும் தலைவியும் பகர்ந்து மற்றவை யாங்கனம் இருத்தலும் அதனை நோக்கியே இங்கிருது செவ்வி என்ற இதென்றையதாகி முன் நின்ற மேலையோன் கோட்டிய சிலையினன் குறிக்குள் வாழியன் தீட்டிய குறியவாள் செரித்த கச்சினன் வேட்டமதழுங்கிய வினை பலோன தாட்டுனை சிவந்திடத்தமியன் ஏகினான் காந்தல் போலிய கரத்தினீர்யா நெய்த கணையால் பாய்ந்த சோரியும் பெருமுழக்குறு பகுவாயும் ஓய்ந்த புண்படுமேனியுமாகியோர் ஒருத்தல் போந்ததோ இவன் புகழுதீர் புகழுதீர் என்றான் வேழமே முதல் உள்ளன கெடுதிகள் வினவி ஊழிநாயகன் நிற்றலும் உமக்கு நேரொத்து வாழு நீரருக்குறைப்பதே அன்றினும் வன்மை ஏழை ஏங்களுக்கு இசைப்பதன் என்ற நள்ளிகுழே ஐயர் வேட்டை வந்திடுவதும் தினை புனத் அமர்ந்து தையல் காத்திடுகின்றதும் சரதமோ பறவை எய்யும் வேட்டுவர் கோலமே போன்றனையிருவர் மையல் தன்னையும் உரைத்திடும் அதித்தாள் மனத்தில் இங்கிவை உன்னியே துணைவியும் மற்ற புனத்திலேகிவிருந்தனன்னதோற்பொழுதில் சினத்திடும் கரிஎய்தனமென்ற சேவகன் போய் கனத்தை நேர் தெரு கூந்தலாய்கேளனக் கழரும் உற்ற கேளிரும் நீங்களே தமியனு குமக்குப் பற்றதாயுள பொருளெலாம் தருவன் நும் பணிகள் முற்று நாடியே புரிகுவன் முனிவு கொள்ளாது சற்று நீர் அருள் செய்திடுமென்ற நன் தலைவன் அண்ணல் கூறியதி உளை தேர்ந்திடுதலும் ஐயர் எண்ண மீது கொல்லியம் பெறும் கிளைக்கு இதோரிழுக்கை மண்ணின் நாட்டவோ வந்தது மரவர் தம் பேதைப் பெண்ணை ஆதரித்திடுவரோ பெரியவர் என்றாள் சீதரன் தரும் செய்த மாதவந்தனைப் பெண்ணினுக் கரசை மற்றெனக்குக் காதல் நல்கியே நல்லருள் புரிந்த காரிகையை பேதை என்பதே பேதை மெய் என்ற பெரியோன் என்றெனுரைும் மடமகள் குன்றம் காவலர் வருகுவர் அவர் மிகக் கொடியோர் ஒன்றும் தேர்கில காண்பரேல் எம் உயிர் ஒருப்பார் நின்றிங்காவதென் போம் என நெறிப்படுத்துரைத்தாள் தோட்டின் மீது செல்விழியினாய் தோகையோடென்னைக் கூட்டிடாயனில் கிழிதனில் ஆங்கவள் கோலம் தீட்டி மாமடலேறினும் மூர்த்தெருவதனில் ஓட்டுவேன் இது நாளையான் செய்வதென்றுரைத்தான் ஆதி தன் மொழி துணைவி கேட்டஞ்சியற்கு நீதி அன்று தன் பனை மடலேறுதல் நீர் இம்மாத வித்தரு சூழலில் மறைந்திருக்கும் மற்றெண் காதல் மங்கையைத் தருவன் என்றேகினல் கடிதின் அங்க வெள்ளையில் அகமகிழ்ச்சியாய் எங்கள் தம்பிரான் இனிதின் ஏகியே மங்குல் வந்து கண் வளரும் மாதவி பொங்கற் வைகினான் பொள்ளனத்தினை புனத்திற்பாங்கி போய் வள்ளி தன் பதம் வணங்கி மாணவேர் பிள்ளை காதலும் பிறவும் செப்பியே உள்ளம் தேற்றியே ஒரு இளைய மங்கையை இகுழையேனலின் விளை புனம் மெல்ல நீங்கியே அளவில் மஞ்சைகள் அகவும் மாதவி குளிர்பொதும்பரிற் கொண்டு போயினாள் பற்றின் மிக்கதோர் பாவை இவ்வரை சுற்றி ஏகினி சூடும் கோடல்கள் குற்று வந்து நின் குழற்கு நல்குவன் நிற்றீண்டன நிறுவிப்போயினாள் கோற்றொடி உலை தன் குறிப்பினால் வகை சாற்றினழகன்ற நிற்றலும் ஆற்றமும் மகிழ்ச்சிறந்தாரு மாமுகன் தோற்றினன் எதிர்ந்த நன் தொன்மை போலவே வடுத்துணை நிகர்விழிவள்ளி எம்பிரான் அடித்துணை வணங்களும் அவளை அங்கையால் எடுத்த நன் புல்லினன் இன்பம் மேய்தினான் சுடர்த்தொடி கேட்டி என்றனைச் சொல்லினான் உந்தையும் பிறரும் வந்துன்னை நாடுவர் செந்தினை விளை புனஞ்சேவல் போற்றிட பைந்தொடி அணங்கொடுபடர்தினையாம் வந்திடுவோம் என மறைந்து போயினான் போந்த பின் இறங்கிய நீங்கியே ஏந்திழை வருதலும் இகுளை நேர்கொடு காந்தளில் மலர் சில காட்டி அன்னவள் கூந்தலிற்டியே கொடு சென்றே நாள் இவ்வகை வழிபடும் இகுளை தன்னொடு நைவளமே என நவிலும் தீஞ்சொலாள் கொய்வருதினை புனங் குறுகிப் போற்றியே அவ்விடையிருந்த நாள் அகம் புலர்ந்துளாள் பழம் தரு புனந்தனில்வள்ளி நாயகி தளர்ந்த நாள் இருத்தலும் தலையளித்திடும் இழந்தினையின் குரல் இன்று முற்றியே விளைந்தன குறவர்கள் விரைந்து கூடினார் குன்றவாணர்கள் யாவரும் கொடிச்சியை நோக்கி துன்றும் ஏனல்கள் விளைந்தன கணிகளுஞ்சொற்ற இன்று காரிது போற்றியே வருந்தினை இனி நீ சென்றிடம்ம உன் சிறுகுடிக்கென உரை செய்தார் குறவர் இவ்வகை சொற்ற நெசெவிப்புலம் கொண்டாங்கு எரியும் வேல்படு புண்ணிடை எரி நுழைந்தென்ன மருகுமுள்ளத்தளாகியே மற்ற நீங்கிச் சிறு குடிக்கு நல்லிவுளையும் தானுமாய் சென்றாள் மானினங்களை மயில்களைக் கிளியை மான் புறவை ஏனையுள்ளவை தங்களை நோக்கியே யாங்கள் போன செய்கையைப் புகழுதிர்புங்கவர்க்கென்னா தானிறங்கியே போயினள் ஒரு தனித்தலைவி பூவை என்னதோர் மொழியினாள் சிறுகுடிப்புகுந்து கோவில் வைப்பினுட்குறுகியே கொள்கை வேறாகி பாவை ஒன் கழங்காடலள் பண்டு போல் மடவார் ஏவர் தம்மொடும் பேசலள் புலம்பி வீட்டிருந்தாள் மற்ற எல்லையில் செவிலியும் மகளை உற்று நோக்கியே மேனிவேராகியது உனக்கு குற்றம் வந்தவாரென்னனவர் புறக்கூறி செற்றமெய்தியே அன்னவள் தன்னை எச்சரித்தார் ஓவிய மனிய நீராள் உடம்பிடித்தடக்கை யோனை மேவினல் பிரிதலாலே மெய்ப்பரிந்துள்ளம்பி ஆவியதில்லாளன அவசமாயங்கண் வீழ பாவையர் எடுத்து புள்ளி பருவரலுற்றுச் சூழ்ந்தார் ஏர்கொள் மெய் நுடங்குமாறும் இறைவளை கழலுமாறும் கூர்கொள் கண் பணிக்கு மாறும் நோக்கி பெண்ணினை பிரங்கற்சாரர் சூர் கொலான் தீண்டிற்றென்றார் சூர்பகை தொட்ட தோறார் தந்தையும் குறவர் தாமும் தமர்களும் பிறரும் ஈண்டி சிந்தையுள்ளயர்வு கொண்டு தெரிவைதன் செயலை நோக்கி முந்தையின் முதியாளோடு முருகனை முறையில் கூவி வெந்திரல் வேலினார்க்கு வெறியயர் வித்தாரென்றே வெறியையர்கின்ற காலை வேலன் மேல் வந்து தோன்றி பிரிதொரு திறமும் என்றால் பெய்வளை தமியலாகி குறைதறுப்புனத்தில் தொட்டாமுளமகிழ் சிறப்பு நேரில் குறையுது நீங்குமென்றே குமர வேள் குறிப்பில் சொற்றான் குறிப்பொடு நிடுவேலண்ணல் கூறிய கண்ண மூல வருதலோடும் நேரிழை அவசம் நீங்கி முறைப்பட எழுந்து வைக முருகனை முன்னி ஆங்கே சிறப்பினை நேர்ந்தும் என்று செவிலித்தாய் பராவல் செய்தாள் மனையிடையம்மை வைகவனசரர் முதிர்ந்த செவ்வி தினையினை அறிந்து கொண்டு சிறு குடியதனிற் சென்றார் இணையது நோக்கிச் செவ்வேல் இருவியம் புனத்திற்புக்கு புனையிழை தன்னைக் காணான் புலம்பியே தெரிதலுற்றான் கனந்தனை வினவும் மஞ்சைக் கணந்தனை வினவும் ஏனற் புனந்தனை வினவும் அம்மென் பூவையை வினவும் கிள்ளை இனந்தனை வினவும் யானை இரலையை வினவும் தன்கா வனந்தனை வினவும் மற்றை வரை களை வினவு மாதோ வாடினான் தளர்ந்தான் நெஞ்சம் வருந்தினான் மைய கூடினான் வெய்துயிர்த்தான் குற்றடிச் சுவடு தன்னை நாடினான் திகைத்தான் நின்று நடுங்கினான் நங்கை தன்னைத் தேடினான் குமரர்கீது திருவிளையாடல் போலாம் வள்ளியை நாடுவான் போல் மான்பகல் பகல் கழித்து வாடி கொல்லையம் புனத்தில் சுற்றி குமர வேள் நடுநாள் யாமம் செல்லுருமெல்லை வேடர் சிறு குடி தன்னிற்புக்கு புல்லிய குறவர் செம்மல் குறம்ப என்புறம் போய் நின்றான் பாங்கி செவ்வேளை கண்டு பணிந்து நீர் கங்கு போதில் ஈங்கு வந்திடுவதொல்லாதிவியும் பிரியின் உய்யாள் நீங்கள் இவ்விடத்திற்கூட நேர்ந்ததோரிடமுமில்லை ஆங்கவள் தன்னைக் கொண்டே அகலுதிரடிகள் என்றாள் என்றிவை கூறிப் பாங்கி இறைவனை நிறுவியேகி தன் துணையாகி வைகும் தையலை அடைந்து கேழ்வர் ஒன்றனை வவ்விச் செல்வான் உள்ளத்தில் துணியாயிங்கன் சென்றனர் வருதி என்ன சீரிதென்றொரு பாடுற்றாள் தாய் துயிலறிந்து தங்கள் தமர்துயில் அறிந்து துஞ்சா நாய் துயிலறிந்து மற்றந் நகர்த்துயில்லறிந்து வெய்ய பேய் துயில் கொள்ளும் யாமப் பெரும் பொழுததனில் பாங்கி வாய்தலிற்கதவை நீக்கி வள்ளியைக் கொடு சென்றுத்தாள் அருமுக ஒருவன் தன்னை ஆயிழை எதிந்து தாழ்ந்து சிறு தொழில்யினர் ஊரில் தீயனேன் பொருட்டால் இந்த நறுமலர்பாதம் கண்ட நள்ளிரொருழியாமம் தன்னில் இறைவ நீர் நடப்பதே என்று இறங்கியே தொழுது நின்றாள் மாத்தவமமடந்தை நிற்பவள்ளையுகுளை நோக்கி தீத்தொழில் எயினர் காணில் தீமையாய் விளையும் இன்னே ஏத்தரும் சிறப்பின் உம்மோர்கிங்கவள் தனைக் கொண்டேகி காத்தருள் புரியுமின்றே கையடையாக நேர்ந்தாள் முத்துருமுறுவலாளை மூவிறுமுகத்தினான் தன் கைத்தலன் தன்னில் ஈந்து கைதொழுதி குளை நிற்ப மெய்த்தகு கருணை செய்து விளங்கிழாய் நீயம் பாலின் வைத்திரு கருணை தன்னை மரக்கலங்கண்டாய் என்றான் மய்யுரு தடங்கண் நல்லாழ்வள்ளியை வணக்கம் செய்து மெய்யுறப் புல்லி அண்ணாய் விரைந்தனை சேரி என்ன ஐயனோடி கூட்டி ஆங்கவர் விடுப்பமீண்டு கொய்யுரு கவரி மேய்ந்த குரம்பையின் கூரை புக்காள் பிடை பெற்றேயுளை ஏகவேலுடை கடவுள் அண்ண நடைபெற்ற மடந்தையோடு நள்ளிருளிடையே சென்று கடை பெற்ற சீரூர் நீங்கிக் காப்பலாம் கடந்து காமன் படை பெற்று குலமும் ஆங்கோர் பசுமரக்காவு சேர்ந்தான் செஞ்சுடர் நெடுவேலல் செழுமலர்காவிற்புக்கு வஞ்சியொடி இருந்த காலை வைகரை விடியல் செல்ல எஞ்சலில் சீரூர் தன்னில் இறையவன் தனது தேவி துஞ்சலையகன்று வல்லே துணுக்க முற்றெழுந்தாள் என்றே செங்கைத் தனி மகற்கானாகி நாடி பின்னர் இகுளையை வந்து கேட்ப கங்குலின்னவளும் நானும் கண்படை கொண்டதுண்டாள் அங்கவள் அதற்பின் செய்ததிலாய் என்றாள் தம் மகற்காணா வண்ணம் தாய் வந்து புகழற் கேட்டு தெம்முனைக்குறவர் செம்மல் தெருமந்து செய்ய்த்துப் பொங்கி நம்மனைக் காவல் நீங்கி நன்னுதற்பேதைதன்னை இம்மெனக் கொண்டு போந்தான் யாவனோ ஒருவன் என்றான் மற்றவை புகன்று தாதை வாட்படை மருங்கில் கட்டி கொற்றவில்ியேந்திக் குமரியைக் கவர்ந்த கல்வன் உற்றிடு நெறியை நாடவல்ல இப்போவன் என்ன செற்ற முடி எழுந்து செல்லச் சிறுகுடியினர் தேர்ந்தார் எழுதற்க சீரூர் இடைத நில்லியாம தேகி வள்ளியைக் கவர்ந்து கொண்டு மாயையால் மீண்டு போன கள்வனைத் தொடர்தும் என்றே காணவர் பலரும் கூடி பொள்ளன சிலை கோல் பற்றிப் போர் தொழிற்கமைந்து போனார் வேடுவர் யாரும் ஈண்டி விரைந்து போய் வேந்தனுடு கூடினர் இரலை தன்னை குறித்த நற் நெறிகள் தோறும் ஓடினர் பொதும்பரெல்லாமுலாவினர் புலங்கள் பூக்கு நாடினர் சுவடு நோக்கி நடந்தனர் இடங்கள் எங்கும் ஈங்கனம் மரவரோடும் இறையவன் தேடிச் செல்லப்பாங்கரில் ஒரு தன் காவிற்பட்டிமை நெறியாலுற்றாள் ஆங்கனம் தெரியா அஞ்சி யாரு மாமுகத்து வள்ளல் பூங்கழல் அடியில் வீழ்ந்து பொறுமையே புகழலுற்றாள் கோலொடு குந்தமும் மழுவும் பிண்டி பாலமும் பற்றி வேடர் பலருமாய்த்துருவிச் சென்று சோலையின் மருங்கு வந்தார் துணுக்க முற்றுளதென் சிந்தை மேலினிச் செய்வதென் கொல்லருகிலேன் விளம்பாயன்றாள் வருந்தலை வாழினல்லாய் மால்வரையோடு சூரன் குரந்தனை முன்பு கீண்ட உடம்பிடியிருந்தனும் ஓர் விரைந்தமர் புரிய சூழின் வீட்டுதும் அதனை நோக்கி இருந்தருள் நம்பின் என்ன இறை மகள் கெந்தை சொற்றான் குரத்திருமடந்தை என்ன கூப்பினை வினவி செவ்வேள் புறத்தினில் வருதலோடும் பொல் என குறுகிய அந்த திறத்தினையொற்று நோக்கி சீறி மரத்தொழில் ஏயினர் காவை மறுங்குற வளைந்து கொண்டா தாதையங்கதனைக் கண்டு தண்டலை குறுகி நந்தம் பேதையைக் கவர்ந்த கள்வன் பெயர்கிலன் எமது வன்மை ஏதையுமதியானம்மாயிவன் விரல் எரிப்பாய்ந்துண்ணும் ஊதயங்கானமென்ன முடிக்குதும்வல்லை என்றான் புறவர்கள் முதல்வன் தானும் கொடும் தொழில் ஏயினர் யாரும் மறிகடல் என்ன வார்த்து வார் சிலை முழுதும் வாங்கி எரிசுடற்பருதி தேவை எழிலிகள் மறைத்தாலென்ன முறைமுறை அம்பு வீசி முருகனை வளைந்து கொண்டார் ஒட்டலராகிச் சூழ்ந்தாங்குடன் போர் புரிந்து வெய்யோர் விட்ட வெம்பகியெல்லாம் மென்மலர் கட்டழகுடைய செவ்வேற்கருடையடலின் மீது பட்டன பட்டலோடும் பைந்தொடி பதைத்து சொல்வாள் நெட்டிலை வாளி தன்னை ஞரேலனும் மேற்செல்ல தொட்டிடு கையற் தம்மைச் சுடருடை நெடுவேல் ஏவி அட்டிடல் வேண்டும் சீயம் மடு தொழில் குறியாதென்னில் கிட்டுமே மறையும் மானும் கேழலும் வேழம் தானும் ிவை குமரி செப்ப எம்பிரான் அருளால் பாங்கர் நின்றதோர் கொடிமான் சேவல் நிமிர்ந்தெழுந்து ஆர்ப்பு கொள்ள குன்றவர் முதல்வன் தானும் குமரரும் தமரும் யாரும் பொன்றினராகி மாண்டு பொள்ளன புவியில் வீழ்ந்தார் தந்தையும் முன்னையோரும் தமரும் வீழ்ந்திருந்த தன்மை பைந்துடி வள்ளி நோக்கிப் பதை பதை திறங்கிச் கந்தனத் துணைவி அன்பு காணுவான் கடிகா நீங்கி சிந்தையில் அருளோடேகானையழும் தொடர்ந்து சென்றா செல்லநாரதப் பேர் பெற்ற சீர்கிழுமுனி நேர் வந்து வல்லியோட இவன் தன்னை நின் செய்கை எல்லாம் சொல்லுதி என்ன அந்நான் தோகையைக் காண்டல் தொட்டு மல்லல் வேட்டு வரை அட்டு வந்திடும் அளவும் சொற்றான் பெடு தந்தை தன்னை பிரவுள சுற்றோரை செற்ற மொடட்டு நீக்கி சிறந்த நல்லருள்யாமல் பொற்றொடி தன்னை கொண்டு போந்திடத்தகுமோ வென்னா மற்ற முனிவன் கூறவள்ளலும் அஃதாம் என்றான் விழுப்ப மதுளர் தன் காவில் விசாகன் மீண்டருளித்தன்பால் முழுப்பறிவுடைய நங்கை முகத்தினை நோக்கி நம்மேற் பழிப்படு வெம்போராத்திரி பட்டனும் கிளையெல்லாம் எழுப்புதின்னலோடும் இனிதனை இறைஞ்சி சொல்வாள் விழுமிய உயிர்கள் சிந்தி வீழ்தனம் கேளிர் யாரும் எழுதிரென்றருளோடும் இருநில துறங்குகின்றோர் பழைய நல்லுணர்வு தோன்ற பதை பதைத் தெழுதற்கொப்ப குழுவுரு தமர்களோடும் குரவர்கோன் எழுந்தான் அன்றே எந்திடுகின்ற காலை எம்பிரான் கருணை வெள்ளம் பொழிந்திடுவதனமாறும் புயங்கள் பன்னிரண்டும் வேலும் ஒழிந்திடுபடையுமாகி ஒருவினை அவர்க்குக் காட்ட விழுந்தனர் பணிந்து போற்றி விம்பிதராகி சொல்வார் அடுந்திரளியினர் சேரி அளித்திடு நீயே எங்கள் மடந்தையைக் கரவில் வவ்வி பரம்பினை அழித்து தீரா நெடுந்தனி பழியதொன்று நிறுவினை புதல்வர் கொள்ள விடந்தனை அன்னை வூட்டின் விலக்கிடுகின்றண்டோ ஆங்கது நிற்க எங்கள் அறிவையை நசையால் வவ்வி நாங்களும் உணரா வண்ணம் நம்பெரும் காவல் நீங்கி ஈங்கி வட்கொணர்ந்தாய் எந்தாயின் நினி சீரூர்கேகி தீங்கனல் சாந்திரா வேட்டுச் செல்லுதினின் ஊர்கென்றா மாதுலன் முதலோர் சொற்றமண மொழிக்கு செய்வண்டு மேதகு கருணை செய்து மெல்லியல் தனையும் கொண்டு கோதிலா முனிவனோடும் குளிர் மலர்காவு நீங்கி பாத பங்கயங்கள் நோவ பருப்பதீரூர் புக்கான் தந்தையும் சுற்றத்தோறும் சண்முகன் பாங்கரேகி சிந்தையின் மகிழ்ச்சியோடு சிறுகுடியோரை நோக்கி கந்தனே நமது மாதை கவர்ந்தனன் நமது சொல்லால் வந்தனன் பணமும் செய்ய மற்றது நிகழ்ச்சி என்றார் சங்கரன் மதலை தானே தையலை கவர்ந்தான் என்றும் மங்களவதுவை செய்ய வந்தனன் இங்கன் என்றும் தங்கள் சுற்றத்தோர் கூறச் சிறுகுடி தன்னில் உற்றோர் பொங்குவஞ்சினமும் நானும் மகிழ்ச்சியும் பொடிப்ப நின்ற குன்றவர் தமது செம்மல் குறிச்சியில் தலைமை தானதன்றிரு மனையினூடே சரவண முதல்வன் தன்னை மன்றல குழலியோடு மரபுலி வைத்து வேங்கை பொன்றி கிழதலின் மீது பொலிவுரை இருத்தினானே அன்னதோர் வேலை தன்னில் அறுமுகமுடைய வள்ளல் தன் உழை இருந்த நங்கை தனியோடு நோக்க கொன்னவில் குறவர் மாதர் குயிற்று கோலம் நீங்கி முன்னுறு தெய்வ கோலம் முழுதொருங்குற்றதன்றே கவலை தீர்த்தந்தை தானும் கணிப்பிலா சுற்றத்தாரும் செவிலியும் மண்ணை தானும் இகுளையும் தெரிவை மாறும் தவலரும் கற்பின் மிக்க தம்மகள் கோலம் நோக்கி இவள் எமதிடத்தில் வந்தது எம் பெரும் தவமே என்றார் அந்த நல்வேலை தன்னில் அன்புடை குறவர் கோமான் கந்தவேள் பாணி தன்னில் கன்னிகை கரத்தை நல்கி நந்தவமாகி வந்த நங்கையை நயப்பாலின்று தந்தனன் கொள்கவென்று தன் புனல் தாரை உய்தான் வம் இயற்றும் தொல் சீர் நாரதன் நனைய காலை கொற்றமதுடைய கொற்றமதுடையவேலோன் குறிப்பினாலங்கியோடு மற்றள கலனும் தந்து வதுவையின் சடங்கு நாடி அற்றமது வண்ணம் அருமறை விதியால் செய்தா வதோர் காலை தன்னில்லறியும் நான் முகனும் வானோர் கோவடு பிறரும் சூழக் குலவரை மடந்தையோடும் தேவர்கள் தேவன் வந்து சேன்மிசை நின்று செவ்வேள் பாவையை வதுவை செய்யும் பரிசினை முழுதும் கண்டான் கண்ணுதல் ஒருவன் தானும் கௌரியும் கண்ணார் கண்டு தன்னழி புரிந்து நிற்ப தண்டுழாய் முடியோ நாதி மலர் மாறி வீசி அண்ணலை வழிபட்டு ஏத்தி அஞ்சலி புரிந்திட்டார்த்தார் அறுமுகமுடைய வள்ளல் அன்னது நோக்கி சீரூர் இறையதும் உணரா வண்ணம் இமைய மேலங்கினோடும் கரையமர் கண்டன் தன்னை கைதுழுதே நெய்யோர்க்கு முறைமுறை உவகையோடு முழுதருள் புரிந்தான் அன்றே அங்க மேலவன் செங்கண் மாவன் தேவர் கோமகன் சங்கை தீர்த்தரும் தவத்தர் தம்மொடும் அங்கை பாதியன் மறைந்து போயினான் போன எல்லையில் பொருவில் நாரதன் தானியற்றிய சடங்கு முற்றலும் காணவேடுவர் கண்ணி தன்னொடுமான வேலனை மணங்கிப் போற்றினான் மற்றது காலை தன்னில் மாதுலன் வள்ளி தன்னைக் கொற்றவேலுடைய நம்பி வதுவை செய் கோலம் நோக்கி உற்ற இவ்விழிகள் தம்மாலூரு பயன் ஒருங்கேயின்று பெற்றனன் என்றான் அண்ணான் உவகை யார் பேசற்பாலார் மெல்லிடை கொம்பென்றுண்ண விரை மலர் தழை மேற்கொண்ட புல்லிய குரவர் மாதர் பொருவில் சீர்மருகன் தானும் வல்லியும் இன்னே போல வைகளும் வாழ்கை என்று சொல்லியெல்லாசி கூறி தூமலர் அருகு செந்தினை இடியும் தேனும் தீம்பலகனியும் காயும் கந்தமும் பிறவுமாக இலை புலிகலத்திலிட்டு அணங்கு நீயும் பரிவுடன் பறிவுடன் என்ன என்னவெந்திரலேயர் கூறவியனருள் புரிந்தான் மேலோ கிர அதர் மங்கையும் பராபரன் மதலையும் கெழும் விராபு செல்லுணாமிசைந்திடுதன்மை முராரியாதியாம் தேவர் பால் முனிவர் பால் மற்றரங்கள் பாலெங்கனும் சார்துளதன்றே அனைய காலையில் அர்முகன் எழுந்து நின்றாங்கே குனியும் வில்லுடை குறவர் தம் குறிசிலை நோக்கி வனிதை தன்னுடன் சென்றியான் செரு தனிவரையில் இனிது வைகுதும் என்றலும் நன்றனை செய்தான் தாயும் பாங்கியும் செவிலியும் தையலை நோக்கி நாயகன் பின்னர் நடத்தியோ நன்றென புள்ளி நேயமோடு பல்லாசிகள் புகன்றிடனடுவேல் சேயுடன் கடிதேகவே சிந்தையுட்கொண்டாள் பாவை தன்னுடன் பன்னிரு புயமுடைப் பகவன் கோவில் நீங்கியே குறவர் சிலை விழித்து தேவரும் தொழ தொழசிறு அரசியல் செலுத்தி மேவுகென்றவன் நிறுவியே போயினன் விரைவில் இன்ன தன்மை சேர் வள்ளியம் சிலம்பினை இகந்து பன்னிரண்டு மொயம்புடையவன் பாவையும் தானும் மின்னும் பெடற்பருதியும் போல விண் படர்ந்து தன்னிகர்தனிகை இயற்றிய தனிநகர் புகுந்து பச்சிளங்கொங்கை வனசர்பாவையோடொன்றி இச்சகத்துயர்யாவையும் உய்யவீற்றிருந்தான் அந்த வேளையில் வள்ளிநாயகி அயில் வேர்க்கை கந்த வேல்பதம் வணங்கியே கை தொடுது ஐய இந்த மால்வரை இயற்கையை இயம்புதி என்ன சிந்தை நீடு பேரருளினால் இன்ன செப்பும் செங்கண் வெய்ய சூர் செருத்தொழிலினும் சிலை வேடர் தங்கள் இச்சையும் செருத்தொழிலினும் தனி திட்டே இங்கு வந்தியாம் இருத்தலால் செருத்தணி என்றோர் மங்களம் தரு பெயரினைப் பெற்றது இவ்வரையே முல்லை வாழ்நகை உமையவள் முலைவளையதனான் மல்லல் மானிழல் இறைவரை வடுப்படுத் தமரும் எல்லை நீர் வயற் காஞ்சியின் அணுக நின்றிடலால் சொல்லலாம் தகை தன்றிந்த மால்வரை தூய்மை விரைம் கொழும் போதினுள் மிக்க பங்கயம் போல் திரையிடம் கொழும் நதிகளில் சிறந்த கங்கையைப் போல் தரையிடம் கொழும் பதிகளில் காஞ்சியன் போல் வரையிடங்களிறந்தது இத்தணிகை வரையே கோடியம்பியும் வேங்குழல் ஊதியும் குரலால் நீடு தந்திரி இயக்கியும் ஏழுசை நிறுத்து பாடியும் சிறுபல்லிய தின் நிசைப்படுத்தும் ஆடுதும் விளையாடுதும் இவ்வரை அதன் கண் மந்தரத்தினும் மேருமால் வரையினும் மணிதோய் கந்தரத்தவன் கையிலையே காதலித்தது போல் சுந்தரக்கிரி தோல் புவிதனிற்பலவெனினும் இந்த வெற்பினில் ஆற்றமும் மகிழ்ச்சி உண்டு எமக்கே வான் திகழ்ந்திடும் இரு நிலவரை பல அவற்றுள்ளான் என்ற காதலாலிங்கனம் ஏவதும் சான்று வாசவன் வைகளும் சாத்துதற் பொருட்டால் மூன்று காவியச் சுனைதனில் எமக்கு முன்வைத்தான் காலை போதினில் ஒரு மலர் கதிர் முதிர் வேலை போதினில் ஒரு மலர் விண்ணலாம் இருள் சூழ் மாலை போதினில் ஒரு மலராக இவ்வரை மேல் நீலப் போது மூன்றொழிவின்றி நிற்றலும் மலரும் ஆழி நீரரசுலகாம் முன்னினும் அளிப்போர் ஊழி பேரினும் ஒரு பகற்கு பலம் மூன்றாய்த்தாழிரும் சுனை தன்னிட மலர்ந்திடும் மாழை ஒன்கணா இவ்வரைப் பெருமையார் வகுப்பார் இந்த வெப்பினைத் தொழுதுளார்பவமெல்லாம் ஏகும் சிந்தையன்புடன் இவ்வரையின் கணே சென்று முந்த நின்றவி சுனைதனில் விதிமுறை மூழ்கி வந்து நந்தமைத் தொழுதுளார் நம் பதம் வாழ்வார் அஞ்சுவைகள் இவ்வகன் கிரிநண்ணியம் மடிகள் தஞ்சமென்றுள்துண்ணியே வழிபடும் தவத்தோர் நெஞ்சகம் தனில் வெகிய போகங்கள் நிரப்பி எஞ்சலில்லதோர் வீடு பேரடைந்தினி திருப்பார் தேவராயினும் முனிவராயினும் சிறந்தோரேவராயினும் பிறந்த பின் இவ்வரை தொழாதார் தாவராதிகள் தம்மினும் கடையரே தமது பாவராசிகள் அகலமோ பார்வலன் செய்யணும் பாதகம் பவங்கள் ஏதும் வைகளும் புரிபவராயினும் எம்பால் அவரே வேதன் மாலிலும் விழுமியர் எவற்றினும் மிக்க உற்பலவரையின் வாழ்வோர் ஓரொரு தருமஞ்செயில் பற்பலவாகி ஓங்கும் பவங்களில் பல செய்தாலும் சிற்பமதாகி ஒன்றாய்த் தேய்ந்திடும் இதுவே அன்றி அற்புதமாக இங்கன் அனந்த கோடிகளுண்டன்றே வைரன் கூறையை நம் பாவை கேளா நன்றென உவகையை இனா நிலவரைப்பினுள்ள குன்றடைச் சிறந்த இந்தத் தணிகை மால்வரையின் கொள்கை உன் திருவருளால் தேர்ந்தே உய்ந்த நன் தமியன் என்றாள் இவ்வரை ஒரு சார் தன்னில் ஈராறு தோளுடைய எந்தை மை விழியணங்கும் தானும் மாலையன் உணராவள்ளல் ஐவகை உருவில் ஒன்றை விதியால் வைத்து மெய் வழிபாடு செய்து வேண்டியாங்கருளும் பெற்றான் கருத்திடை மகிழ்வும் அன்பும் காதலும் கடவமுக்கண் ஒருத்தனை வழிபட்டேத்தி ஒப்பிலா நெடுவேலண்ணல் மறுத்தொடை செறிந்த கூந்தல் வள்ளி நாயகியும் தானும் செருத்தணி வரையில் வைகிச் சில பகல் அமர்ந்தா நன்றே தள்ளரும் விழைவின் மிக்க தனிக இந்நின்றும் ஓர் வள்ளியும் தானுமாக மானமம்ொன்றதனிற்புக்கு வெள்ளியங்கிரியின் பாங்கர் மேவிய கந்தவெற்பில் ஒல்லின்கடப்பந்தாரோன் உலகெலாம் வணங்கப் போனான் கந்தவெற்பதனில் சென்று கடிகழுமானம் நீங்கி அந்தமில் பூதர் போற்றும் ஏகி இந்திரன் மகடூவாகும் ஏந்திழை இனிது மந்திரமதனை புக்கான் வள்ளியும் தானும் வள்ளல் ஆரணம் தெரிதல் தேற்ற ஆறுமுகன் வரவு நோக்கி வாரணமடந்தை வந்து வந்தனை புரிய நாள் பூரண முலையும் மார்பும் பொருந்து மாறெடுத்து புள்ளி தாரணி தன்னில் தீர்ந்த தனிமையின் துயரம் தீர்த்தான் ஆங்கது காலை வள்ளி அமரர் கோணளித்த பாவை வணக்கம் செய்யப் பொறுக்கென எடுத்துப் புல்லி ஈங்கொரு தமியலாகியிருந்திடுவேனுக்கின்றோர் பாங்கி வந்துற்றவாறு நன்று எனப் பறிவு கூர்ந்தாள் சூர்கடல் பருகும் வேலோன் துணைவியர் இருவரோடும் போர்க்கடல் கொண்ட சீயப்பொலன் மணியனை மேற் சேர்ந்தான் பார்க்கடல் அமளி தன்னில் பாவையற்புறத்து வைக கார்க்கடற்பவளவண்ணன் கருணையோட மருமா போல் செங்கனல் வடவை போல திரைக்கடல் பருகும் வேலோன் மங்கையர் இருவரோடு மடங்கலம் பீட மீதில் அங்கினி திருந்த காலை அரமகள் அவனை நோக்கி இங்கிவள் வரவு தன்னை எம்புதி எந்த என்றாள் கிள்ளை அண்ண சொாய் வள்ளி வாரணத்தின் பிணா பிள்ளை கேட்பப் பெருந்தகை மேலையோன் உள்ள மா மகிழ்வால் இவை நீண்ட கோலத்து செல்வர்பால் ஈண்டை நீ விறுவரும் தோன்றினேர் ஆண்டு பன்னிரண்டாம் அள வெம்புயம் வேண்டி நின்று விழுத்தவம் மாற்றி நீர் நோற்று நின்றுடு உங்களை எய்தியாம் ஆற்றவும் மகிழ்ந்தன் பொடு சேருதும் வீற்று வீற்று விசும்பினும் பாரினும் தோற்று வீரென்று சொற்றனம் தொகையில் சொன்னதோர் முறை தூக்கி இருவருள் முன்னமேவியனி முகில் வூர்த்தரு மன்னன் மாமகளாகி வளர்ந்தனை அன்ன போதுனை அன்பொடு வேட்டனம் பிளவு கொண்ட பிறை நுதற்பேதை நின் இளையளாய் வரும் இங்கி வழியாம்பக விளைவு நாடிவியந்தழன் மூழ்கியே வளவிதான் தொல்வடிவினை நீக்கினாள் கொள்ளனத்தன் புறவுடல் பொன்றலும் உள்ளினுற்ற உருவத்துடன் எழி வள்ளிவெப்பின் மரம்பையில் சூழல் போய்த் தெள்ளிதில் தவம் செய்திருந்தாள் அரோ அன்னசாரலதனில் சிவமுனி என்னுமாதவன் எல்லையில் காலமாய் மண்ணின் ஓற்புழி மாயத்தின் நீரதாய் பொன்னின் மான் ஒன்று போந்து உலவுற்றதே வந்துலாவும் மரிதனை மாதவன் புந்திமாலொடு பொல்லன நோக்கலும் அந்த வேலை அது கருப்பங்கொல இந்த மாதக் கருவினுள் எய்தினாள் மானிவள் தன்னை வயிற்றடை தாங்கி ஆனதோர் வள்ளி அகழ்ந்த பயம்பில் தானருள் செய்து தனந்திட அங்க காணவன் மாதோடு கண்டனன் நன்றே அவ்விருவோர்களும் மாங்கிவள் தன்னை கைவகையிற்கொடுக்காதலொடேகி எவ்வமில் வள்ளியென பெயர் நல்கி செவ்விது போற்றினர் சீர் மகளாக திருந்திய காணவர் சீர்மகளாகி இருந்திடும் எல்லையில் யாம் இவள் பால் போய் பொருந்தியும் வேட்கை புகன்றும் அகன்றும் வருந்தியும் வாழ்த்தியும் மாயைகள் செய்தேன் அந்த மில்மாயைகள் ஆற்றியதற்பின் முந்தையுணர்ச்சியை முற்றுற நல்கி தந்தையுடன் தமர் தந்திட நல் இந்த மடந்தையை யாம் செய்தே அவ்விடை மாமணமாற்றியவென்றே இவ்விவள் தன்னுடன் இம்மென ஏகி தெய்வ வரைக் கணோர் சில்பகல் வைகி மைவிழியாயவன் வந்தனம் என்றான் என்றிவை வள்ளி இயற்கை வென்றிடுவேற்படை வீரன் இயம்ப வந்திரல் வாரணமங்கை வினாவினன்றென ஒன்று நவின்றிடுகின்றாள் தொல்லையின் முராரி தன்பால் தோன்றிய இவளும் யானும் எல்லையில் காலம் நீங்கி இருந்தனம் இருந்திட்டே மெய் ஒல்லையில் இங்கன் கூட்டியுடன் உருவித்த உந்தன் வல்லவன் தனக்கு யான் செய்மாறு மற்றில்லை என்றாள் மேதகும் எயினர் பாவை விண்ணுலகுடையனங்கை ஓது சொல் வினவி மேனாள் உனக்கியான் தங்கையாகும் ஈதொரு தன்மையன்றி இம்மையும் இளையளானேன் ஆதலின் உயிந்தேன் நின்னையடைந்த நன் அளித்தே என்றாள் குறவர் பாவை மற்றிது புகன்று தௌவை தன் திருப்பதங்கள் தம்மை தாழ்தலும் எடுத்து புள்ளி ணையாப் பெற்றேன் எம்பிரா நருளும் பெற்றேன் ஒன்றெனக் கரியதுண்டோ உழந்தனில் சிறந்தது என்றா இந்திரன் அருளும் மாதும் எ இனர்த்தம் மாதும் இவ்வாறு அந்தரம் சிறிதுமின்றி அன்புடன் அளவளாவி சிந்தையும் உயிரும் செய்யும் செயற்கையும் சிறப்புமுன்றா கந்தமும் மலரும் போல கலந்து வேறின்றி உற்றார் இங்கிவர் இருவர் தாமுமியாக்கையும் உயிரும் போல தங்களில் வேறின்றாகிச் சரவணத் தடத்தில் வந்த புங்கவன் தன்னைச் சேர்ந்து போற்றியே ஒழுகலுற்றார் கங்கையும் யமுனை தானும் கனை கடலுடன் சேர்ந்து கற்றயம் கதிர்வெண் திங்கள் இருந்துழிக்கனலிப்பு உற்றிடுதன்மை தென்ன உம்பர்கோனு உதவுமானும் மற்றைவில் வேடர் மானும் வழிபடல் புரிந்து போற்ற வெற்றியம் தனி வீற்றிருந்து அருளினாதே கல்லகம் குடைந்த செவ்வேல் கந்தனோர் தருவதாகி வல்லியர் கிரியை ஞான வல்லியின் கிளையாய்ச்சூழ பல்லுயிர்கருளைப் பூத்து பவனெறிகாய்த்தன்பர் எல்லவர் தமக்கு முத்திருங்கனி இருங்கனி உதவும் என்றும் பெண்ணொரு பாகம் கொண்ட பிஞ்சகன்பதனம் ஒன்றில் கண்ணொரு மூன்று வைகும் காட்சி போலேனர் மாதும் விண்ணுலகுடைய மாதும் வியன்புடை தன்னின் மேவு அண்ணலங்குமரன் அன்னார் கருள் புரிந்திருந்தான் அங்கண் சேவலும் கொடிமான் தேரும் சிறை மணிமையிலும் தொன்னாள் மேவரும் தகரும் வேலும் வேறுள படைகள் யாவும் மூவிறுமுகத்து வள்ளல் மொழிந்திடு பணிகளாற்றிக் கோவிலின் மருங்கு முன்னுங் குருகி வீற்றிருந்த மன்னோ ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னடங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் புன்னெறியதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் மடியன்னாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தவள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி வேல் சேர்ந்த செங்கைக் குமரன் வியன் காதை தன்னை மால் சேர்ந்துரைத்தேன் தமிழ்ப்பாவழுவுற்றதேனும் நூல் சேர்ந்த சான்றீர் குணமேன் மெய் நுவன்று கொள்மின் பால் சேர்ந்ததனார் புனலும் பயனாவது அன்றே பொய்யற்ற கீரன் முதலாம் புலவோர் புகழ்ந்த ஐயர்க்கெனது சிறு சொல்லும் ஒப்பாகும் இப்பார் செய்யுற்றவன் மால் பூசை கொள்தேவதேவன் வையத்தவர் செய் வழிபாடு மகிழும் அன்றே நாயகன் பின்னவர் நாயகன் யானை நாமம் மின் நாயகனான் மறை நாயகன் வேடர் நங்கை தன் நாயகன் வேல் தனி நாயகன் தன் புராணம் நன்னாயக மாமெனக் கொள்கை ஞாலமெல்லாம் வற்றாருள் சேர்க்குமரேசன் வன் காதை தன்னை சொற்றாருமாராய்ந்திடுவாரும் துகளுராமே கற்றாறும் கற்பான் முயல் வாறும் கசிந்து கேட்கள் உற்றாரும் வீடு நெறிப்பாலின் ஒருவர் என்றே பாராகி ஏனை பொருளாய் உயிர்ப்பன்மையாகி பேராவுயிர்கட்குயிராய்பிறவற்றுமாகி நேராகித் தோன்றல் இழாதாகி நின்றான் கழற்கே ஆராத காதலோடு அடைதும் அன்றே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா தட்ச காண்டம் முற்றுப்பெற்றது கந்த புராணம் முற்று பெற்றது ஆக காண்டம் ஆறுக்கும் திருவிருத்தம் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் வாழ்க